மரவாமணம் காட்டிங்கிறது எவ்வளவோ ஒரு சிந்தனைய போயிருக்காங்க மாயம் காட்டி பிறவி காட்டி மரவா மணம் காட்டி மரவா மணம் காட்டி காயம் காட்டி இங்க கொலை பண்ணிருக்காங்க ஐயா நீங்க பண்கொலை பண்கொலை அந்த சொல்லிய பாட்டின் பொ சொல்லுவார் அதனால அதற்கேற்ப சொ இப்படி எல்லாம் இருக்கிற அந்த பாடலை எப்ப பாடினார் ஏறத்தாழ எட்டு மணிக்கு மேல எங்கே திருவாரூரிலே இரவு எட்டு மணிக்கு பிறகு தானும் அந்த பெருமானும் முன்னிற்க பாடினாராம் அப்படி சொல்லும் போது அந்த தோழமை திறத்தால் அஞ்சல் பதியும் பாடினா தோழமை திறத்தால் உலகத்துல சொல்லிட்டு இருக்கோம் அது நீதாச்சி வாழ்ந்து போய்டுறது என்ன இருக்க கடுமையான சொல்லல அது எதனால சொல்ல முடியாது தோழமையினால சொன்னாரு நாமும் நீங்க சொல்ல மாதிரி சொல்லு நாம இப்படி பாடக்கூடாது ஆமா நமக்கு என்ன தோழ பெருமான் வேண்டுமே தவிர வாழ்ந்து போய் தோழமையால் தோழமை இந்த வாழ்ந்து போதிய பிரிப்பினால் தோழமை என்றார் பிரிக்குழாற் போல் திருப்பதி பாடக்கூடாது ரொம்ப சோகமா அது இரக்கமா பாரு அது புரிய பாருங்க எனவே இப்படியாக அந்த தோழமைத்திரத்தால் அஞ்சல் பதியம்பாடினார் புனிதர் வந்தொன்ற காதல் புரி வேதனை கிளங்கி கருணை திருநோக்கடித்தருடி சீதமலர் கண் கொடுத்தருள பெருமாள் பார்த்தார் ரொம்ப நாளா இப்படி கொண்டு வருகிறார் பாவம் திருவச்சூர்ந்திருக்கு அந்த கண் கொடுத்த இரண்டாவது கண் கொடுத்த நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எமுகாலுக்கு மேல இரவு ஒன்பதுக்குள்ள ஏன்ன அர்ஜயாம வரும்போது எல்லாரும் வந்துருவாங்க அதனால யாரு வராம திருவாரூர் பெருமானே இருக்கு குருக்கள் கூட பிரச்சாரர்கள் கூட எல்லாம் எங்க எல்லாம் வெளியில அப்படி உக்காந்துருக்கு இல்ல மக்களும் அல்ல அந்த நேரத்துல பாத உடனே பெருமான அருமையான இப்ப எல்லாம் சொன்ன அதுக்கு நேரம் கூட கணிக்கலாம் நேரம் கணிக்கிறது எப்ப தெரியுதுன்னா இவர் சொன்ன பிறகுதான் இவங்களுக்கு தெரியுது காலையா மத்தியானமா அழகா அந்த பதியத்தை படிக்கணும் பரியத்தை படிக்கணும் அப்படிதான் படிக்கணும் இப்படியாக அந்த கண்கள் கண் கொடுத்தார்கள் கொடுத்த உடனே மூல முதல்வர் சீத மலர் கண் கொடுத்தருளை செவ்வியத்து முகமலர்ந்து அப்பா இப்பதான் ரெண்டு கண்ணும் தெரியும்படியா அருமையா கண்ணாடி இல்லாமையே தெரியும் நமக்கு கண்ணாடி அப்படிதான் அந்த பிரிவில இப்படியே போக வேண்டியதான் அதனால ஆனா அவர் எல்லாம் அதெல்லாம் இல்லாமல் அருமையாக கண் இருபது இருபத்தி வயசுல என்ன கண்ணோ அதனால அதே கண்ணு அருமையா மேல வயசான இருந்தாரு சுந்தர ரெண்டாண்டுதான் இருந்தாரு இல்லைங்களா திருமணம் ஆகி ஆக பதினெட்டுல அவருக்கு திரு பேரே கிடைச்சி போச்சு இந்த உரிமையே கண்ணால காணாது திருநாவுக்கருத்தர் தான் அந்த புதுமையா கண்டா உரிமை இல்லீங்களா ஆனா போகாது கூடுமான வரைக்கும் அதுக்கு காரணத்தினா கண்ணெல்லாம் அருமையா காலிலேஜே கதிரமுடைய வணக்கம் எல்லாம் பண்ணி அந்த கண்ணு உறவு உணவின் ஆளும் உணவின் ஆளும் ஆமா இங்க ஒடைய தீபாவது இருந்தா கண்ணே போடும் புரியுதுங்களா அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது அப்படினால இயல்பாகவே நல்ல உணர்வுகள் நல்ல நடைமுறை நல்ல செயல்பாடு இருந்ததுனால கூடுமானவரை இல்லாம போனா எனவே இப்பணிந்து மிகப்பரவி எழுந்த கழிப்பினால் ஆடி பாடி திருவத்தியூர்ல எழுந்த கண் திருவாரூர்ல கிடைச்சது இந்த வெள்ளத்தில் அழுந்தி இரண்டு கண்ணாலும் பாம்யா இருக்கிற கண்ணு ரெண்டுதானே பாப்பாருனாரு நீ சரியா பாவனுக்கு ரெண்டு கண்ணு இருக்குது அவருக்குற பொயில வந்தது அதனால இரண்டு கண்ணாலும் பாம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரே சொல்ல வேண்டாம் ஆனா படிச்சாலே இரண்டு கண்ணாலும் அம்பு எடுந்த செந்தன் பவள சிவ கொடுங்கி என்ன காலம் அப்புறம் அச்சாமத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க வந்துருவாங்க அப்புறம் பலரும் ஏற்பி கனக மாணிக மணி மாளிகை கோயில் ஞானம் உய்ய வரும் நம்பி நலங்கொள் விருப்பார் வலங்கொண்டு மாது மயனும் ஒரு இருக்கும் வாயில் கடிய புறம் போந்து கோயில்லாம் விட்டு வெளியில வந்து சீலமுடைய அன்பருடன் இரவு ஏன் அந்த மாலையில வந்தவர் இவர நேரம் ஆகி இப்படி தேவா மண்ட இரவு வாங்கி சரியா தயாரி கரெக்ட் கரெக்ட் இல்ல ஐயா எட்டாம் நூற்றாங்கன்னு தெரியுமா கேட்கலா சத்தியம் இவ தேவாதிரி மன்றத்துக்கு வரும்போது ஒரு எற்றைக்கு மேல இதுல ஒன்பதுக்கு மேல பத்துக்குள்ள இருக்கும் சண்டே இல்லை காலத்தை சொல்ல இப்படி ஏதேன்னு ஆழ்வார் பார்க்கறவங்களை சொல்ல முடியுமா அவன் வரலாறு இல்லை வரலாறு பார்க்கல யாரும் பன்னெண்டு பேர் தான் ஆழ்வார் பன்னெண்டு பேர் அதுக்கு அவங்க வரலாறு இப்படி சிறுவர்கள் படிக்கல அதுக்காக நம்ம படிக்கிறோம்னா வரலாறு கிடைக்கிறேன் இங்க அறுபத்தி மூணுக்கு கொட்டி இருக்கிறோம் நாம பெற்ற பேர் இல்லை அதனால பெடிப்பானது பேர் வைக்கக்கூடாது ஏ வச்சு என்ன பற்றும் என்ன பாசில பெரிய பிராணையா ஏய்யா அப்படினா பெரிய அது மாறி வைக்கணும் எனவே இவ்வாறு எல்லாம் வெளியில வந்தாராம் வந்தால் இப்ப இதுவரைக்கும் அருளியல் கண்ணன் தெரிஞ்சு போச்சு திருவாரூர்ல யாருக்குறா ஆமா அந்த அம்மா இருக்கிறாங்க நங்கை பறவையாத்தம்மை நம்பி பிரிந்து போனதற்கு இதுவரைக்கும் அந்த அம்மா என்னானால் என்னானால் எண்ணினால் ஏழையேன் சொல்லி ஏற்றுகிறேன் இப்பதான் அந்த அம்மா இவர் பிரிந்து போனதுல இருந்து என்ன ஆச்சரிய பிரிந்து போனதற்கின் தங்க மணி மாலையே தனிமை ஊற தளர்வார்க்கு தனியை இறந்து நினைத்தால் கிணியை ஏழுமென்ட் என்ன திண்டு முடித சும் அவரு அவரு அவரு அவரு அவரு அவரு சொல்லி சொல்லி சொன்னேன் தனியே இருந்து நினைத்தக்கால் தினியை இருந்தது என்ன நெஞ்சும் என்ன தின்னுட மாட்டிருக்க என்று சொல்லி அப்படி இருந்தா பாவம் அந்த அம்மா கங்குல் பகலாய் பகல் கங்குலாயி என இரவு பகல்னு பகல் இருந்து இரவெல்லாம் தூங்குவது அந்த அம்மாவுக்கு இராப்பகலாய் பேசும் போதிய போது இப்போதாரமளிக்கே நேசம்மைத்தனையோ இல்லை அந்த மாதிரி அந்த கோதார மணிக்கு நேரம் வைக்கல அவன் கணவன் இல்லாம தெரியும் பாதிங்க வருது அதனால அதனால கங்குல் பகலாயி பகல் கங்குலாயி கடியா நாள் எல்லாம் பொங்கு காத மெய் தூர புலர்வார் சில நாள் அப்படியே கொஞ்சம் எங்க போனாங்கன்னு தெரியல அப்ப போன் கிடையாது கடிதாசி எல்லாம் கிடையாது தெரிஞ்ச தண்டி எல்லாம் கிடையாது ஒண்ணு தபால் பால் எதுவும் கிடையாது ஒண்ணு போனவங்க மீண்டும் சொன்னாதான் இல்ல தெரியவே தெரியாது யாராவது அங்க இருந்து சொல்லணும் அப்படித்தானே ரெண்டுமே தெரிய முடியாது ஆனா இவ்வளவு வசதியோடு நம்முடைய புன்னோர்கள் வந்தாங்க சிவலோகம் இங்கேயே வச்சிருக்காங்க ஆமா இது ஒண்ணு போக வேண்டியதே இல்ல அப்படி வச்சிருப்பாங்க நம்ம எவ்வளவையும் வாங்கி வச்சுக்கிட்டு அழுத்தமா அழுத்திட்டு இப்படி நம்ம நம்ம தெரிவிக்கிற புண்ணியம் அவ்வளவுதான் ஏனே அதனால அவர் போனதுல இருந்து செம்மை நெரிசே திருநாவலூரர் ஒட்டியூர் சேர்ந்து யாரோ சில பேர் அங்கிருந்து திருவத்தியூர்ல இருந்து திருவாரூர் வந்து இருப்பாங்க பெருமானை பார்க்க வந்திருப்பாங்களா பொம்மை முலையார் சங்கிலியார் தம்மை குளவு மனம் குணர்ந்த மெய்மை வார்த்தை தாம் அவர் வாழ் விட்டார் வந்து கட்டுரைப்பேங்கள அதனால அங்கிருந்து அந்த வார்த்தையை அப்படியே கேட்டாங்களா நம்ம ஏமா நம்ம சுந்தரம் இங்க தான ஆமா எங்கயாரு பாத்தீங்கன்னா திருவாரூர்ல அவரே தானுங்க அவரே தானுங்க திருவாரூர்ல ஆமா நீங்க யாருங்க நான் இருக்க சொல்லுங்க அங்கம்மா சங்கிலியாருன்னு ஒருமா அந்த அம்மாவோட கல்யாணம் அடிக்கிற சங்கிலியாரோட கல்யாணம் சிவை சிவ பழக முகம் எப்படி இருக்கும் சிவ அப்படி கேள்விப்பட்டிருக்காங்களாம் வந்து கத்துரைப்ப தம்மை அரியா வெகுனால் தரியா நெஞ்சினுடும் அது வரைக்கும் எங்க எங்க போனாங்களோ என்ற ஒரு இயக்கம் இப்போது ஜெயன கிடைப்பையிலும் விழித்து நிதமரார் பொன்பூண்டி நில்லார் செல்லார் புறம்பொழியார் மண் பூவாலி மடிகடையார் மரவார் நினையார் வாய்வில்லார் என் கூடு இருக்கும் புலவியோ பிரிவோ இரண்டு இடைப்பட்டார் அது மாதிரி பிரிந்திருந்தது ஒன்னு இரண்டாவது மேல வந்த கோவம் ஒன்னு பெண் சென்று உட்கார முடியல பண்டு செல்லும் பரிசினால் ஓன பெருமை பரிசனங்கள் பூத பெறாது புறம் அப்படி இருக்கும்போதுதான் இந்த மாதிரி கோபமா இருக்கும் போது என்ன பண்ணிமே தான் ஒரு கால் அடிவல ரெண்டு பேர் இவங்க அந்த ஒலிமல்ல காட்டினா அந்த நான்கு அந்த படி இருந்துச்சு அந்த படியில பாத்து இருக்கிற கதவு திறந்தது இவங்க கதவை படார்னு அடைச்சா பாருங்க நல்லவேளை இரும்பு கதவு உடையில இல்லன்னா தூள் தூடா இருக்கும் அதான் வரவேற்பு இருக்க யாருக்கு இவருடைய பரிசனங்கள் வேலையாட்கள் போன உடனே அந்த நான்காவது படியில கால் வச்ச உடனே பார்த்துட்டாங்க பார்த்த உடனே இவரு ஒண்ணு இவங்களுக்கு ஒரு பரிசனம் ஒண்ணும் நல்லவேளை கதவு பெட்டா கதவா இருந்தேன்னு வச்சுங்க தொலைஞ்சே போயிருக்கும் நல்லவேளை இரும்பு கதவுன்னு எங்க சார் கேள்விங்க உடையிலேன்னு உடைஞ்சதுன்னு வரல அதனால அதனால இரும்புகள் படா நடந்தது அப்படி செய்த உடனே என்ன செய்த நின்ற நிலைமையவர்கள் சிலர் நினைவு நிலவு திருவாரூடியதில் சென்று முடிவார் திருவொத்தியூரில் இழந்த செய்கையெல்லாம் ஒன்றும் ஒடியா வகையொறிந்தங்கு உள்ளார் உள் தள்ள உள்ளார் தம் மாளிகையில் இந்து புறம் தந்தை பெற்றோம் என்று தெரிஞ்சினார் எப்படியோ திருவாரூர் நிகழ்ச்சி அம்மா காதல விழுந்திருக்குது நாங்க போன உடனே கதவடைச்சுட்டாங்க அங்க போய்ட்டுமே நம்ம இருக்கிறதுக்கு வழி இல்லைங்க அப்படின்னு சரி என்ன செய்ய நின்று நிலைமையவர்கள் சிலர் நிலவு நாங்க சொல்லுங்க மற்ற மாற்றம் கேட்டளி மனத்தராய் வன் தொண்டர் உற்றி என்ன செயல் என்று உணர்வார் பார்த்தார் அன்னைக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மயில மரம் எல்லாம் சொல்லி மாத்தனது யார் ஆமா அதே தோழர் இப்போ அதனால அவற்ற என்ன செய்வது வன் தொண்டர் உற்று உணர்வார் உலக இயல்பு கற்றமாந்தர் சிலதம்மை காதற் கொண்ட சித்த அறிந்தவருக்கு தீர்வு சொல்லி சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சவங்களை கொண்டு அப்படியே கொஞ்சம் விட்டாராம் ரெண்டு பேரை பார்க்கணும் அவங்கள ஒண்ணு ஒண்ணு இல்லை பறவை யார் தமது பைம்பன் மணி மாளிகை அணிந்து பண்பு பறியும் பாங்கினால் எம்பு புலவி கடல் விழுந்து மின் இரடையார் முன் நீதி எம்பி ராட்சிக்கு இதுமோ பலவும் எடுத்து போய் சில பேர் சொல்லிருக்காங்க ஆயிரம் பேருந்தாலும் என்ன பண்றங்க சரி நமக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஒண்ணும் கேட்கல தேத நிலைமையினால் நீதி மின்னும் பலவும் சொன்னவர் முன் மாதரவரும் மறுத்து மனம் கொண்ட சிற்பம் மாறாராய் ஏதம் இந்த மாற்றம் எம்பில் ஒடியாது என உரைத்தார் அவரும் அஞ்சு கடைசியில் ஒவ்வொரு தரச்சிருக்காரு அந்த கடைசியில் இன்னுமே அவர் பேச்சு எடுத்துக்கிட்டீங்க உள்ள வந்தீங்கன்னா கையில பாலிதால் வச்சிருக்கேன் அப்படியே புரிஞ்சு அப்பவே பாலிதால் இருந்தான்னு கேட்காதீங்க நான் படிச்சவன் பாட்டு கெடுக்க வேணாமா அதனால கிடைக்கும் அதனால இனி யாரேன்னு அவரை பற்றி பேச்சு பண்றது ஊரை பத்தி கோயிலை பற்றி நாளைக்கு ஒரு அபிஷேகம் சொல்லுங்க தென்னார்கர் மாவட்டத்தில் திருமதி மட்டும் இருக்குது அதுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குவாங்க நான் வர்றேன் வரவே வரேன்னு அடுத்த மாதம் எங்க வைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க நான் வர்றேன் அவசியம் ஆனா அவர் சுந்தரர் அது சொன்னாலும் வர்றோம் இப்படி எல்லாம் அவர் சொல்ல அஞ்சிற்புறம் போந்தார் போந்து புகுந்தபடியெல்லாம் கூந்தல் பண்டனம் அடிப்பார் வேர்ந்தர் அமைச்சு வளம் புதலும் வெறுப்புலு நீந்தும் புனையாம் துணைகானார் என்ன புனைகான நீந்தும் அது என்னன்ன அந்த விருப்பத்தின காமல்ல அந்த காம புனை கடந்தார் என்று சொல்லியாமத்தும் யானையே உடல் இந்த காமமாகிய அந்த இதை நான் எப்படியோ அறிவு ஆகிய அந்த புனைய கடந்து பார்த்தாலும் ராத்திரி இன்னும் போகுது அப்படியே இருக்கு ராத்திரி காம கடல் நீந்தியும் காணியும் யாமத்தின் யான என்னமோ நீந்தி நீந்தி பாக்கறேன் இந்த மாதிரி இதுல அப்பவும் நான் மட்டும் தான் இருக்க தவிர எனக்கு யாரும் அப்படியாக இங்க அந்த புனையெல்லாம் அதாவது அந்த காமமாகிய கடலுக்கு ஒரு புனி இல்லாமல் இருக்கிறோம் நிகழ்ந்த சிந்தா குலம் நெஞ்சில் அடிந்து தொயந்த கடையாம கடலுள் என்ன செய்தார் அருகு சூழ்ந்தா தூய்ந்து அத்த யாமம் பனிமடங்கி பெருகு புவனும் சரிப்பிண்டு பேயும் உரங்கும் திறங்குள் வாய் பார்த்தா மற்ற எல்லாம் குறவு தூங்குது சாப்பிட்டவனே தூங்குது சாப்பிட்டவன ஒன்னே தூக்கம் இருந்தாலும் உடம்புல ஒண்ணும் இல்லையு நடத்தம் எனக்கு ராத்திரி பத்து அடிச்சது தெரியும் பதினொன்னு அடிச்சது தெரியும் ஏற்க வீட்டுல அந்த தம்பி வந்தது தெரியும் இங்க தெரியும் அர்த்தம் இங்க என்ன தெரியுது தகராறுன்னு அர்த்தம் உடம்பு எப்பே ஒன்பதுன்னு படிச்சுட்டா கால எழுந்திரி சேர்ந்து சொன்னா அந்த உடம்பு நல்ல உடம்பு ஒன்னும் நோய் இல்லாத உடம்பு தான் என்ன பண்றது அதனால மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டாங்களாம் ஆனா இவருக்கு பல்ல பரிசெல்லாம் ஆமா முல்லை முய்வன் நகைப்பறவி முகிழ்ச்சி திரைச்சல் நில்லாதி எழுந்தருடைய நீக்கும் புலவி என தொழுதார் நீ என்ன என்ன பண்ணாரா இறைவரசை போன ஏன்னா தோடர்ல அவரு காலில் பண்ணி தாரு அர்ஜாமெல்லாம் முடிஞ்சுட்டு கொடுக்கலாம் வேற இல்ல இவர் மட்டும்தான் இருக்காரு என்ன இந்நேரத்துல அப்படின்னு என்ன அங்க திருவுள்ள தெரியாததா அப்படின்னு எல்லாம் அவனையே தான் ஆச்சி இல்லையே அப்படின்னு இந்த மாதிரி நீங்கதான் வந்து கொலகி தீர்க்க போகணும் அந்த உடல் நீக்க போகணும் அது ஒருத்தருக்காரு என்ன பண்றது நண்பன் ஆயிட்டா என்ன பண்றது அதனால போய் சொல்லுதாராம் அண்டர் வாழக்கருணையினார் அது எப்ப தெரியுதுல்ல பல்ல இங்க எப்பும்பு கேட்டா காத்திரி பன்னெண்டு பன்னெண்டைக்கு மேல அது ஒன்று மணி ஒன்றரைக்குள்ள நல்லா அவரும் தூங்கி இந்த பெண்ணில் எல்லாரும் பெருந்தது இருந்தது அதுவும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த பெருந்தகை அங்க போய் இப்படி சொல்லிச்சு அந்த நேரத்துல அப்படி சொன்ன உடனே பெருமாள்ான் இருவர்கரியார் வண்டு வாடும கூந்தல் பறவை யார் மாளிகை நோய்க்கு தொண்ட நாடம் வீக்க எழுந்தருள என்ன பண்றது எல்லாம் எழுந்துட்டு என்னங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீரு நானும் போயிட்டு வரேன்னு என்னங்க புரியுது இரவு பகலா அது எரிங்க உடம்பு போச்சு அப்படின்றது என்ன பண்றது பரவாயில்ல என்று மீளையாய் இளைக்க மாட்டோம் போ அப்படின்னு இப்படியா தூதன் நடப்பனாம் தேவாசிரியின் முறையில் இருக்கும் தேவரெல்லாம் தேவித்து போவார் தம்மில் வேண்டுவார் போத ஒளிந்தார் புறத்தொழியர் ஓவா கட்சியகத்தில் உள்ளோர் பூதகணநாதர் மூவா முனிவர் யோகிகளின் முதலானார்கள் முன்போக பாருங்க இவர் தூதர் அப்போது யாருன்னு கேட்டா பூதகணங்கள் எல்லாம் ஏன் பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவோம் அவர் படது சரி நெது முடியலோர் அதனால அந்த பூதகணங்கள் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் வர போனோம் எதுவா ஏன் வருது பணியாளரா வருது போகும்போது வந்தாச்சு ஏன் நம்ம பெரிய நம்ம பெருமாளுக்கும் பாரு ஊரெல்லாம் இதுங்கிறது இந்த அப்படி பேசிட்டுதான் நாளைக்கு இருந்தாலும் தனமணியில வந்துடும் அதனால இப்படி மாடு மதம் காணாத மலத்தால் பூண்டு வந்திரங்கும் கால மீதி அவரை அடித்தால் என்ன கடல்பிடித்த ஆலம் இருண்ட கண்டத்தால் அடித்தாமரை நீர் செலம் குளிப்ப நீலமலர்க்கும் பறவையார் திருமாடியை நீர் நோக்கி இறைக விரை பெண்ணிடுந்தருள பாரு அவருக்கு வேகம் வந்துட்டது வேகமா போறாதான் எய்தும் அவர்கள் பின்தொடர அறைகோள் திறனிய தொடர்ச்சறையில் அரவு தொடர அடியம் இளம் பிறகுள் அருகி பிளையல் சுரும்பு தொடர உடனும் அறைகள் தொடர வன் மனமும் தொடர வரும் பொழுது வேதங்கள் தொடர்கின்றன தேவர்கள் தொடர வரும் பொழுது பெரு ஈரையினும் மிக முழங்கி பிறங்கு மதகுஞ்சரம் குறித்து மறுவீர் உருவி புனிந்தொடர்ந்தும் நெருங்குதலால் திரு வீதியனில் அழகார் அவட மகிலும் செல்வர் திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உலகாமல் அப்ப அந்த நேரத்துல மணி பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு போய் நம்ம சேர்க்கடா யாருன்னு தெரியாமல் என்ன சார் எந்த ஒரு ஒண்ணாப்பா நம்ம திருவாரூர் இல்ல இப்படி தேவகனங்கள் எல்லாம் இருக்க இங்க நிலா வேறதுக்கு இப்படிதான் இருக்கு நேற்று லாஸ்ட்டுக்கு நம்ம ஐயா போனா சொல்லாம சடி சொல்லாம அதனால சரி சொல்லியா அந்த திருவாரூர் வீதியில பெரு மிக முழங்கி மதகுஞ்சரம் குறித்து மறுபீர் புனித மருந்து சூழ்வார் நெருங்குதலா எல்லா மாதிரி தேவகனங்களும் மற்ற நந்தியம்பெருமான்கள் எல்லாம் சூழ்ந்து வராங்களாம் பின்னும் பின்னும் வர ஆமா திருவீதியில் அழகர் அவர் மகிழும் செல்வர் திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உலகாமல் அந்த திருவீதி அன்னைக்கு சிவலாகமா இருக்கான் எப்ப தாத்திரி பன்னெண்டுல இருந்து ஒன்றைக்குள்ள செல்வர் சிவபுரத்தில் அப்படின்னா ஐயா நம்ம அன்னைக்கு போயிருந்தவன அங்க போயிருந்தா போதும் திருவாரூர் என்ன திருவாரூர் வீதியில பார்த்திருக்கலாம் இப்படி இருக்க போக ஞானம் உயிருந்தவருடன் நம்பி தூதர் பறவையார் கோல மணி மாளிகை வாயில் குருகுவார் முன் கூட தம்பால் அங்கு அணிந்தார் புறம் நிற்ப பாத்தீங்களா அங்க வந்தவன் எல்லாம் அப்படின்னா அர்த்தம் வெளியில திருவினை வச்சிட்டு இவர் மட்டும் போனாலும் போய் என்ன ஏதோ நல்லதோ கெட்டு நடந்தாலும் அர்ஜிக்கும் எந்த கோலத்தோடு போனார் பண்டைய தம்மை அர்ச்சிக்கும் சீரமுடைய மறைமுனிவர் ஆகி யாரு அந்த குருக்கள் கோலத்துல இதுவரைக்கும் சிவபெருமானா வந்தா இப்ப அந்த வீட்டு கூட போகும்போது என்னன்னு கேட்டா திருவாரூர்ல ஆறு காலம் அர்ச்சனை பண்றாங்க பாருங்க அந்த குருக்கள் வடிவத்தோடு அந்த மறையோர் கோலத்தோடு மாத்திக்கிட்ட என்ன பண்றது இப்படியாக செல்ல கதவு கூட்டி இருக்க சென்று மணிவாயிற் கதவன் சரியா அடைத்த அதன் முன்பு சரிய அடைத்தேட்டா கணவர் இல்லாமையினாலே வேற நல்ல கதவை நல்லா போடுவது அடிக்கடி அவரு பார்க்க அவருக்கு சப்போர்ட்டா எல்லாம் வந்து விட்டே இருக்காங்க அதனால நல்லா கதையை இறுக்கி கூட்டிங்களா நல்ல திண்டுக்கல் போட்டு கூட்டி விழுத்து விழுத்து பார்த்துட்டு சாவியை கொண்டு எக்கல் வைச்சு அதான் அதனால் போய் மணிவாயர் கதவன் ஏனால சரிய அடைத்து சொல்லிப்பாரு அதனால சொல்லாம இருக்க திண்டுக்கல் கொடுக்கணும் இருக்குல்ல சரிய அடைத்தாதன் முன்பு என்றுவாய் எந்த அடைப்ப அதான் எந்த குரலோட அன்பூர் குரலை வேற மாத்திக்க வேண்டியிருக்க ஏன்னா அன்பூர் குருக்கள் எப்படி இருப்பாங்களோ பேசுவார்களோ அது மாதிரி குரலை மாத்திக்க வேண்டியிருக்கு நாடகம் அடிப்பாதன்லம தொழில்களோடு நாடகம் அடிப்பன் நாதன் சுவையான சித்தியா சிவஜி அதை ஐந்துலையும் செய்யறவன் படைக்கும் போது பிரம்மண அர்த்தம் நடிக்கணும் காக்கும் போது விருமாளா அழிக்கும் போது இவரா அப்புறம் மறைக்கும் போது அருளும் போது அப்படி நீ தொழில்கள்டும் நடிப்பன் தெரியும்டா யார நடிக்கணுமோ அதெல்லாம் தெரியும் பரவாயில்ல அப்பவே நடிப்பெருந்து இருக்கு முன்புங்களா சிவாஜி கணேசன் இன்னைக்கு இருக்கிற யாரு ரஜினிகாந்தி இவர்களுக்கெல்லாம் முன்னே நடிகர் யார் அப்படின்னு கேட்டா முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளா இருக்க முதல் நடிகர் இப்படி சுஞ்சி நாடகம் நடிப்பன் நாதன் அது போல அந்த சிவாச்சாரியரா அந்த மாதிரி வரிவர்த்தி கொண்டு குரலா அந்த மாதிரி தெரிஞ்சு என் நெறிமுன் குரலாலும் ஒன்றும் துயராது குணம் தயர்வா அப்படிதான் இல்லையா அதனால இருக்கவர் உடைய பெருமான் பூசணி செய்து துன்றும் பொடிநூல் மணிபார்வர் போலும் அடைத்தார் அந்த அம்மா அந்த கத யாருமே சிவாச்சாரியார் பெரியவர் கலவை கத்திவா சி சிவாஜ் அந்த திராவிய சிறந்த திண்டுக்கல் போட்டலாம் எடுத்துட்டு அப்படி இருக்கு பல் பூசணையின் பணிபுரிவார் அவங்க குறுக்கல் சொல்லி அவங்கள வணங்கினார் ஏன்னா உன் காலமும் திருமேணியை தீண்டி வழிபடும்படியான புண்ணியம் அவர்களுக்கு தான் எனவே அந்த மாதிரி பணிபுரிவார் பாதி இரவில் இங்கணிந்தது என்னோ என்று பயமீறி பாதி உமையால் திரு வடிவில் பரமராவது அறியாதே பாதி மதிவானு எல்லாரும் பதித்து வந்து கிடைத்திருந்தார் இந்த பாதிமதிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கு திருப்பூல பாதி மதினி போது மணிதடை நாதரருடைய குமரேசா அதுக்கு முன்னோடியா இருப்பது இந்த பாட்டு சீரே சீரே நீங்க திருப்பூல யோகியதையா பதிச்சா பாதி மதிபோது உரையழுதிட்டு இவ்வரிய தொடர் பெரிய புராணத்தை நான்கு வரிகளிலும் இடம்பெற்று காணலாம் என்றதுன்னா நல்ல திருக்குறள் திருக்குறள் பதிவு திருக்குறள் பதிவு பாதி பாதி பாதி ஓ ரு குமரி கணி மோனி அதுமையா பண்ணு இப்படி எல்லாம் இந்த பாதிங்கிறது முழுமையான பிறையல்ல பெருமானம் அணிந்திருக்கிற பிறகு அதனால சொன்னது மண்ணு முடிமை வந்து வாயில் தூதா வாயிலை முன் நின்றாரி முழுதும் உரங்கும் பொழுதன் என்னை ஆளும் பெருமான் இங்கெய்து என்ன மின் மனித அணிவார் வீடு எய்த வேண்டி நின்றார் என்னமோ திருவடி இங்கே எங்க அரிய அது எந்த நேரத்தில அப்படின்னு கேட்டார் கேட்க உடனே கங்கை நீர் கறந்தவே நீ கறந்தவர் அருளி செய்வார் நங்கை நீ மராது செய்யும் நான் வென்றது உரைப்பது அவர் ஒரு முன்னர் கொடுக்க ஒரு செய்தியா வந்தேன் அதை நீங்க மறுக்காம ஏற்றுக்கிறதா இருந்தா சொல்றேன் நான் வந்துரைப்பதன அணுதல் வெளியினாரும் அதை நீர் அருளி செய்தால் அந்த அம்மா அதுக்கு மேலே தெரியுங்க சுவாமி அருளட்டும் என்னால் இயலுமானா ஏத்துக்கிறேன்ட்டாங்க சரியான அம்மா இல்ல ஏன்னா சரி நீங்க சொல்லுங்க எதிரமே பணி போடுமாறு அது கேட்போம் மறுத்தறிந்து சொல்லுக சொல் அறிந்த சொல்லு ஒரு அதிகாரம் மனுஷன் திறன் அறிந்து சொல்லுக சொல்லை ஏதாவது வாய கொட்டி காதரா நீயே அதை பண்ணுவ ரொம்ப எச்சரிக்கையா சொல்லு கூட சொல்லுங்க அருமை அருமை அந்த அம்மா தெருக்க சொல்லி படித்த அம்மா அதனால அதனால் அருள் செய்தால் இங்கெனக்கு இசையமாக இசையலாம் அருமை அருமை பெண்ணென்ன பெண்ண நீங்க சொல்லுங்க அடிய எனக்கு அது இயலுமான அருமையான பொருளிக்கலாம் இதெல்லாம் இங்க மாம்பு அமைச்சராக இருந்த ஒரு பரவர் எப்படா இருக்காரு அசல் அந்த கணவனை பிரிந்த பறவையாராக இருந்து பாடுதெல்லாம் பாட முடியும் என்பால் சொல்ல உடனே என் நினைந்து அணிந்தது என்பால் இன்னதென்ற அருளி செய்தால் பின்ன எதேலுமாக தாமும் மடவாய் நம்பி இங்கு வர வேண்டும் சுந்தர அங்க இருக்கிறான் இருக்கிறான்னு சொல்லிருப்பார் நம்ம சொல்லப்படாது ஆனா ஆளுகிற இங்க வரணும் உன்னடத்துல அப்படின்னா வேற ஒண்ணும் ரொம்ப ரொம்ப சுருக்கம் அவ்வளவுதான் தம்மாளுக்கு என்ன நன்முதலாரம் சாத நன்று பெருமை என்பார் பெருமையிலே சென்றவங்க இந்த நேரத்தில் வந்து இந்த வார்த்தையும் மிக அழகா இருக்குதுங்க பங்குனி திருநாளுக்கு பண்டு போல் வருவாராயும் இங்கை போய் ஒட்டியோடு எய்தியும் போன பங்குனி மாதம் போனது எப்போ திருவாதிரில அப்ப போனவங்க அதனால எனவே ஆமா பிரிந்து போயி ஒட்டி ஒழிய அங்கே சங்கிழி தொடங்கொரு சார் உண்டோ அப்படின் வெட்ட வெளிச்சது இன்னொரு பெண்ணை போய் திருவாரூர்ல மணந்தா அங்க குடும்பத்தில் இருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்க அவருக்காக படிந்துரை வழங்குறீங்க அது சிவாச்சாரியா உங்களுக்கு வேற என்ன பாடியிருக்காரு எங்க கணவரே பாடியிருக்காரு என்ன முப்போதும் அடியேன் அப்படி வேற பாடியிருக்காங்க இவ்வளவு தெரியுங்க போச்சு அதனால பார்த்தார் கங்குலின் வந்து சொன்ன காரியம் அடிகி தின்றார் கேட்டு நங்கினி நம்பி செய்த ஏதங்கள் மனத்துக்குள்ளாது எய்திய வெகுடி நீங்கி நோதக ஒடித்தற்கோ நுண்மையான் வேண்டிக் கொண்டது ஆதலின் மறுத்தல் செய்யாது அடாதன அருளி செய்தார் வந்தது தோழமை அல்லவா எல்லாம் சரிதான் இருக்குது இப்போ என்ன அப்படித்தான் திடையுடன பொறுத்திருவர் எந்தடியே செய்தார் நீ படியதனை பாராதே பலகர்த்தாங்கிற மாதிரி இருந்தாலும் சர்தானு போகணுமா கழுவி போகணும் என்ன பண்ண சொல்ற நாட்டுல அப்படித்தான் இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லி பார்த்தேன் அருமறுமுனிவரான ஐயரை தையலார்தான் கரும நீர் ஆக நீர் கடைத்தரை வருகை மட்டும் பெருமைக்கு தழுவதென்றால் ஆமா இவர் போகமாட்டேன் சுவாமியன் உங்க பெருமை உங்களுடைய தகுதி எனக்கு தெரியும் திருவாரூர் பெருமானு அவ்வளவு பெரியவங்களா இருந்துட்டு இந்த சின்ன செய்திக்குல்லாம் பரப்படாதுன்னு சொல்லக்கூடாது போதாதா இதெல்லாம் வாங்கிட்டு அதனால் அறுமறைமுனிவரான ஐயரை தையலார்தான் கருவம் இதாக நீர் கடைத்தலை வருகை இதெல்லாம் கூடாது நீர் போம் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் தான் அதனை நகையும் உட்கொண்டு பாருங்க இல்ல கேட்டவனும் கோவமெல்லாம் வருமா திருப்பி வரு அங்க சொல்லும் போது அந்த அடியாரை நைய வைத்தா ஏட்டு போல்றாருனாருப்பா இல்லாமே தீ வினைகள் நீ செஞ்ச கண்டா செஞ்சிருக்கியப்பா அதெல்லாம் மகிழ்ச்சியும் வந்துதான் பாருங்க வந்துட்டு இங்க வந்து என்ன பண்ணாரு நகையை முட்கொண்டு மெய்மே தம்பரு தடியை காட்டார் ஆனா உண்மையா அவர் திருவாரூர் இறைவன் காட்டல அர்ச்சகராதான் காட்டியில இறைவன் காட்டியா காட்டாம தனி பெரும் தோடனார்தான் வெம்புரு வெட்டி காணும் திருவிழா ஆற்றில் மேவி எதுக்கு இப்படி போனார் இப்படி சொன்னி குடிக்கிறான் பொம்பலை கொடிதினார் தான் மறுத்ததே கொண்டு மீண்டார் தூதரை புகவிட்டு வரவு பார்த்து அவர் என்ன பண்ணார்னா இவர் அவரை வச்சு நான் போயிட்டு வர்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்து அப்படியே வடிமேல் பிரிவின் யாராவது அவர்தான யாரோ ராஜில்ல உதாரிச்சுறாங்க இப்படி இருந்தாராம் அவர் ஒலியும் ஒலியும் ஒளியும் ஒலியுமே அறிவிடாதே இந்த ஒளியும் ஒலியும் சார்ஜ் ஆகாது நீங்க எல்லாம் ரெண்டு மாசம் வரைக்கும் அது பில் பில் வரும்போது ரெண்டாயிரத்தி நூறு நம்ம ஆண்டு கணக்கு இல்லடா உனக்கு ரூபாய் வந்த ரூபா ரெண்டாயிரத்தி இதுமே நீங்க கொடப்படாது டிபிஎஸ் தெரியுதா அவ்வளவு இரண்டாயிரத்தி நூறுல ஆயிருந்தா ஆகுதே இது இந்த டிவிய பாருங்க ஓரானா தளவில் ஆனா டிவி அருமையா புண்ணிய டிவி அதை விட்டு போக விட்டு வரவு பார்த்திருந்த தொண்டர் நாதடை அருகிலாதிய நன்முதல் புலவி நீக்கி போதர தொழுதேன் புலம்புவார் இருப்பாருங்க அந்த புலம்பல் ரெண்டு விதமான உண்டு ஆங்காரியம் ஆனா போதுங்கிறது மட்டுமில்லை என்ன இருந்தாலும் போதுங்க ஏரிசையாய் இசைப்பயனாய் இந்நமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் உடன நான் செய்த சில தவறுன்னு நல்லா தெரியுது அதுக்கு கூட நீ உடனே அறிஞர் அது மாடையும் என் பறவையை தந்து ஆண்டாணி அப்படிப்பட்ட பெருமான எரிசி ஆய் சிப்பையாங்கிறது அதே கண்ணில் நீர்வார படிப்பார் அப்படியாக இருந்த பெருமான் அதனால இப்படி நான் செய்தனே என்று கருதி வரவை யாரை காதலில் வருவதே கடுத்துக் கொள்வார் போயவள் மனையில் சுவாமி இந்த ஊரல் நீங்கிட்டு அதோட சாப்பிடுறதா நம்ம அதான் அங்க வேற இப்போ நேரம் இருக்குது அதனால ஊழல் நீங்கி குரல் வந்த பிறகு அவங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நாங்க போய் சாப்பிடுவோம் உள்ள போவாங்க பாரு பறவை யாரை காதை கொண்டு வருவதையே கருத்துக் கொள்வார் சரி இருக்கட்டும் போய் அவருக்கு தூது போனார் எப்படியாவது அவளும் அந்த விசைந்தால் போது அவளதான் இங்க போகும்போது போய் அவள் போய் அவள் மனையில் நண்ணும் புண்ணியர் என் செய்தாரோட யாருத்தான் ஒளி நீ யாரு போனதெல்லாம் ஒளி இப்ப ஒளி என்னன்னு அந்த சுந்தரரை விட்டு ஒரு பிரிஞ்சாருல என்ற சரிப்பா நான் போய் தீர்த்துட்டு வாடேன்னு அதுல இருந்து அவர் என்ன பண்ணாரா மனசுல அப்படியே என்ன அலைகள் உள்ளத்துல என்னவா போய் அவள் மனையில் நன்னும் புண்ணியர் என் இவ்வளவு பெரிய குருநாதன் தலைவனாக இருப்பான் அதுதான் அவற்றுக்கு அது ராத்திரில போய் என்ன சொன்னாரோ சொல்லி இது எப்படிதான் வச்சு படிக்கணும் ஆமா இதுதான் இந்த பழனி சொல்லிய பாடுவது நாயனா தம்மை கண்டால் நன்னுதல் மறுக்குமோ தான் இவ்வளவு பெரியவன் இறைவனே போனான் தலையில அவரு நினைச்சிருக்காரு தலையில கங்கை தலை இதெல்லாம் வச்சிருப்பிருக்காரு நினைச்சிருக்காங்க மறுக்குமாட்டாங்க கண்டிப்பா இது என் அயர்வு தன்னை அறிந்தெறிந்தருளினார்தான் இடை துணி தீர்த்தன்றி மீள்பது செய்ய முதல்ல அடம்பிடிச்சு அதெல்லாம் நீங்க போங்க இவரும் அடமா அதெல்லாம் என் என்ன சொன்னது ஒளி இது ஒலியும் வடி வந்துட போற சொல்ல ஒருத்தரவாரா அப்படியே வரவு காணாது இறைவனே போகும்போது இருக்காது சிவசிவ அறிவுற மயங்கி நிற்பரு அதை உடனிருப்பரு கொஞ்ச நேரம் அப்படியே தலைக்கு போய் உட்காந்துடும் நெத்தி விடியவர் தாழ்த்தா என்று மேலவும் எடுவரு அப்படிங்கிறது யாரோ ஒரு வெள்ளை கட்டுது நம்ம ஒரு ஆனப்பாரு போத அதை பார்த்தா அங்க வேற வேலைக்காரன் போவாங்க என்ன ஐயா நீங்க இங்கு கேட்குறேன் இதெல்லாம் நீங்களும் சொல்ற நடிக்கலாம் சிவாஜி இத குடுத்தமுன்னா என்ன தெலிஜுமா அனுப்பிட்டு பண்ணலாம் நினைக்கலாம் கொடுத்து படி நடிப்பான்னா ஆனா நடிச்சுக்க போயிட்டான் ஏகம் ஆனி ஏகன் அடிவான் இப்ப எனக்கு பாலம் தெரிஞ்சவனுக்கு நடிக்க தெரியாது வளர்ச்சின் வளர்ச்சி இல்ல எந்த ஒரு துறை எடுத்தாலும் வளர்ச்சி வளர்ச்சி இல்லாத கால பண்ண என்ன பண்ணுறது பாவம் அதனால இப்படி அது மாதிரி அந்த எந்த பாத்திய நாற்பத்தி ஆமா வடி எதிர்கொள்ள ஆமா அரவணி மீண்ட அறையுமா எடுவர் மாறன் பொடிமலர் மாறி வீழ ஒதுங்குவார் கொங்கனுற்றார் அந்த காமத்துருக்கும் அந்த அமைப்பில உடம்பில் இருப்பதுனால வருத்தப்பட்ட பறவையார் தம்பால் நம்பி தூதராம் பாங்கிற்போனு அரவணி சடையார் மீண்டே அறியுமாறணையும் போதில் இரவுதான் பகலாய்த்தோண்ட எதிரெடும் தனையை விட்டு உறவு நீர் வெள்ளம் போல ஊங்கிய கழிப்புச் சென்றார் ஏன் அரே அந்த பெருமான் வராதான் அந்த பெருமான் வரும்போது ஒரு பெரிய பேரொலி வந்துதான் ஏன் தாண்ட உணவு திருவையாறு அகலாத செம்பற் அல்ல தேச விளக்கலாம் ஆனவனால பார்த்திருந்தோம் அந்த ஒளி இவரு பீவன் நடிக்கும் பார்த்தா ஒரு பெரிய பேரொளி போன இவருக்கு திருவாரூர் பெருமானாகவே இருக்கிறார் அம்மாவுக்கு அந்த உடனே அந்த ஒளிக்கு ஒன்றை போனாலாம் போன உடனே ஊஞ்ச கழிப்பு சென்றார் செந்துதம் பிரானை தாழ்ந்து திருமுகம் ஒருவர் செய்ய ஒன்றிய விளையாட்டு ஓரார் அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போ ஒரு புனித பூர்வமும் ிப்பு அழுக சிரிப்பு சிரிப்பு நடந்தாலும் தான் பெயரால் சாந்தான்மைக்கு ஆடி எனப்படுவார் நல்ல சாந்தான்மை அறிவாளிகள் எதற்கும் எந்த நேரத்திலும் திருவருள் திருவருள் நடந்தே தீர்வு செய்வாய் செய்வாய் நானும் இதற்கு நாய் ஊழி பெயரிடம் பெயர்ந்து வந்தால் கூட தாம் பெயரார் யாரு சாண்டாண்மைக்கு ஆடி எனப்படுவார் சாண்டாண்மை எத்தனை பேர் பாடுனா இந்த ஓடு குரலுக்கு என்னையா பாட முடியுமா என்னவோ பாடினார் நம்ம படிப்பான் உருப்படுவான் வளருவான் நினைத்தார் நினைத்தார் அதனால இப்படி அந்த இங்க ஆமா விளையா அண்ட் ஆண்டுகொண்ட அதனுக்கு தகவையே செய்தீர் இன்று பாருங்க அவர் வந்தது என்னது எப்படி ஆச்சுன்னு கேட்கலாம் நீங்க வந்து எனக்கு எவ்வளவு ஆட்கொண்டீங்க எனக்கு ரொம்ப அருமையான காரியம் செய்தீங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை முடிச்சு கொடுத்தீங்க அங்க ஒன்னும் முடிஞ்சாம இருந்திருக்குதான் செய்தவருங்க அம் மொழி விடம்பும் நம்பிக்கை ஐயர் தாம் மறு செய்வார் நம்மி நீ சொல்ல போய் பரவிதன் இல்லம் பாருங்க இவர் என்ன சொல்லுங்க நடந்த அப்படியே சொல்றான் என்ன சொல்றாரு நீ என்ன வணங்கனியா பாருங்க அத்த ரொம்ப அருமையா அந்த வரலாறதுதான் பெரிய காரியம் நீ சொன்ன ஆமா நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டாலி விடம்பும் நம்பிக்கை ஐயர்தான் மறு செய்வார் நம்மை நீ சொல்ல சொன்ன போயிட்டு வாங்க பறவேதன் வீட்டுக்கு போனோம் போது அவங்க தெரியும் ஏன்னா இந்த மாதிரி போனேன் அங்கே அவரு தாக்குன்னு இவருக்கு அப்படியே பரிச்சமா இருக்கணும் இன்னும் போக போகல தெரியும் பொம்மை பெரும் நாட்டுக்கு உன் திறமெல்லாம் கூற கொள்ளாள் சொல்லி பார்த்தப்ப அவ ஏற்றுக் கொள்ளவில்லைங்க சிவ சிவ இது வரைக்கும் இருந்த முறம் பாவம் பெண்மைதான் சொல்லி என்ன வேற ரொம்ப கடுமையா சொல்லிட்டு இருப்பாங்க சிவ சிவ ஆமா இப்படி எல்லாம் போதுமே வேற என்ன வேற சொல்லணுமா இதே போது கூட படிச்ச நீங்க அதுவே போதும்னு ஆமாக்கலாம் அப்படி வந்து அருமையான அமைப்பார் எனவே அன்னராரி செய்ய கேட்டார் தாமும் வெம்மைதான் சொல்லி நாமே வேண்டவும் மறுத்தாள் என்றார் இவ்வா என் போன இதுவா அருமைச்சிருக்கிறது அருமையான அருமை இதெல்லாம் சொல்றேன் இந்த மாதிரி முற்றுலா தான் முழுமையா ஓதல் தான் முற்றோதல் நான் பாட்டை படிச்சுட்டு கதை விடுறது இருக்குத அது முற்றுலம் அறிவரியா படிக்கும் போது குருநாதன இந்த பாட்டு அண்ணல் ஆரோளி செய்ய கேட்ட ஆறுதான் துண்ணனு நடிக்க முற்றே தொழுதி நீர் அருளி செய்த வண்ணமும் அடியாளான பறவையோ மறுப்பாள் நாங்கள் என்னார் அடிமை கெண்பது என்று அறிவித்தீர் என்று இவருக்கு என்ன பண்ணுது ஆமா நீங்க போய் சொல்லி அவ மறுத்தா அல்லவா என்னமோ கேள்வி நெய் ஒழுகுதுன்னா கேப்பாருக்கு மதியங்க போய்சிருந்தேன் கேழ்வரகுல நெய் ஒழுகுதுன்னா அப்படிங்களா எனக்கு ஒரு டம்ளர் கொடுங்க கேள்வி நெய் ஒழுகாதா அப்படின்னு சொல்லணும் கேளு நெய் ஒழுதுன்னா கேப்பாருக்கு மதியங்க போய்ச்சு படையாலை பழமொழியா அது மாதிரி நீங்க இங்க இருந்தவங்க கிட்ட அவன் வீட்டுக்கு போறீங்க ஆனா அவ மறுத்தாளாக ஜீவ ஜீவா அண்ணன் செய்ய கேட்ட ஆறுதான் துண்ணன் நடுக்க முட்டே தொழுதி நீர் அறுவடி செய்த வண்ணமும் நீங்க போய் சொல்லிருக்கீங்க அரிய ஆளான பறவையோ மறுப்பாள் என்ன பண்ணுன போய் சரியாவதான் ஒண்ணு சொல்லுங்க யாரு குற்றோம் போனது குற்றம் போவோம் என்ன செய்யறது அம்மா மேல கோவம் இல்ல நாங்கள் என்ன அடிமைக்கென்பது எந்த அறிவித்தீர் என்று நாங்களும் உங்களுக்கு அடிமையா இருந்தா தானே கிடையாது நாங்க யாரோ இருக்கிறான் அதனால நீங்க ஏனவானு போக்கும் வரவும் புனரு விழா புண்ணியனே சோபிரானதான் உங்களை பானும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார் பானவர் உய வேண்டி மறிகடல் நஞ்சை உண்டீர் ஆரம்பிச்சாரு ஒரு காலத்துல தேவரெல்லாம் பறந்து ஐயா அவயம் அவயம் அவயம்னு சொல்லி வந்தாங்க யாரையா மூவர்னாரு இத விட கீடை இறக்கி யாரும் சாவ முன்னாள் தக்கரை திகிறது ஊட்டு பந்தியில கூப்பிட்டா சாப்பிட போகும் தெரியாம அந்த பந்தியில போய் சாப்பிட்டு யாரு தக்க ஞாகத்துல போய் சாப்பிட்டா சாவ முன்னாள் தக்கன் வேலியை தகுருதுன்ற சாப்பாடு போய் சாப்பிட்டு நஞ்சுன்னு அடுத்து ஆம்பளையோ அவங்கதான் சொன்னது பண்ணுறது இது மாதிரி தான் எல்லாம் போக்கும் வரவும் பொண்ணும் ஆக இருக்குது நேரம் ஆகுதுன்னு தெரியுது அதனால இப்படி இருக்குது சாமி கொஞ்சம் கொலவி சேர்க்கிறதுனா லேசா இருக்கா என்ன பண்ண நாயலா செய்யும் சேகர செய்யறாரு அந்த சாமியா செய்ய என்ன பண்றது கொஞ்சம் பொறுத்து சாப்பிடுங்கப்பா நீங்க வேண்டி மறிகடல் நஞ்சை குண்டீர் தானவர் புறங்கள் மே மூவரை தலித்தாட்கொண்டீர் திருபுறங்கள் வேக முடியா அப்படி நினைச்ச மாத்திர செஞ்சீங்க நீங்க செய்த காரியம் எல்லாம் பெரிய செயல்கள் இன்னொருத்தர் பாருங்க நான் மறை சிறுவருக்காக ஒரு சின்ன பொடி பையனுக்காக எங்களை மார்க்கண்ட